என கூறிய நாளின் போது பகுதியில் என்ற இடத்திற்கு சென்றார்கள் அங்கிருந்த மன்னரைகள் முன்லாம் بِكُمْ முஸ்லிம் பொருள் மன்னரே வாசிகளே உங்கள் மீது பொரு மன்னரைிக்கப்பட்டது உங்களுக்கு உங்களுக்கு வந்துவிட்டது நாளை மறுமைக்காக குறிப்பிடப்பட்டுள்ளீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களிடம் வந்து சேரக்கூடியவர்களாக உள்ளோம் இறைவனே பக்கியுல் கர்கத் எனும் மன்னரை பகுதியில் வசிப்பவர்களுக்கு நீ மன்னிப்பை அருள்வாயாக